பெருமன்மால் காணாத காண முடியாதவாறு அந்த பெருமான் எப்படி நீண்ட உருவம் எடுத்து அந்தவா அது போல அந்த உயர்ந்த நீண்டிருக்கிற மலையாக அப்படி அமைந்திருந்த அப்படி தோன்றதுன்னு அங்கேயே பாடுகிறார் அங்கேயே பாடுகிறார் அப்ப உண்ணாமலை உமையாருடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திறன் மடலை முழுவதிர அண்ணாமலை தொடுவார்வெளி வடுவாவண்ணும் அருவி தேமாங்கனி கடுவன் கொலை விடுகும்பல் ஏன்னா முதலும் கடைசி நட்டு அப்பா சொன்னது தேமாங்கனி கடுவன் குல விடுகும்போடு திண்டி தூமாமலை ஆமாம்பனி அணையும் அண்ணாமலை அன்னல் நினைவாறு எழறி அப்போ இந்த அருமையான பதியும் இங்கே பாடியது அரை நெல்லூரில் இருந்து பாடியது பெருமானை போட்டி என்று உண்மையான எனவே இங்க இருந்த வார்டு ரொம்ப சொல்லப்பட்டது எனும் பதியும் பாலித் தொண்டருடன் போந்து தெந்நீர் முடியாத் திருவண்ணாமலையைச் சென்று சேர்விட்டார் அங்க நணிவார் பனிந்தெழுந்து போட்டு செய்து அம்மலை மீது தங்கு விருப்பில் வீட்டிருந்தார் தாத்தாமலைகள் தம்முடிமேல் பொங்குமாறுவடும் புனிந்து புலகம் மலர்ந்த திருமேனி எங்குமாயிக் கண்பொடியும் என்ப அறிவிப்பிருக்கிறார் பாருங்கள் மலை மீது தங்கு விரிப்பில் வீட்டிருந்தார் என்று சொன்னார் மலை மேல ஒன்னும் எப்பவுமே இல்ல அந்த அவ்வளவுதான் அவ்வளவுதான் தெய்வம் ஏற்றுவது திருவடி இருக்கு ரொம்ப அருமை ஆனா ஒண்ணு இப்ப திருவண்ணாமலை பல்வேறு அமைப்புகளில இப்ப இவரெல்லாம் தினமும் வளம் வருகின்றவர் நாளும் வளம் சரியா மூணு மூன்றரை எழுந்திரிச்சா நாலு நாலரை குளிச்சிட்டு போனேன் போயிட்டு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுறார் ஏன்னா அந்த பயிற்சியினால பயிற்சி நாள் பதினாலு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் வர முடிஞ்ச அஞ்சரை மணிக்கு வந்தா அப்படியே கோயிலுக்கு வந்து வளமா வந்துட்டு ஆறு மணிக்கு வந்துட்டா அப்புறம் அவங்க பனியை தொடங்கி அப்படி அருமையாக வருகின்ற காலையிலம்ல அந்த யார சுவாமி உணவுல ஏற்ற குடுத்த கேக்குற பழக அந்த சாமியை காட்டு பரவாயில்ல போனா என்னது அங்க போய் சென்று பூதநாதரவரதம்மை பூவார் மலரால் போற்றிசைத்து காதலால் அத்திருமலையில் சில நாள் அப்ப சில நாட்களை திருவண்ணாமலையிலும் இருந்து கமழ் கமல் கொண்டை வேத கீதர் திருப்பதிகள் பிறமும் பணியும் விருப்புறுவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்ன செய்யணும்னு கேட்டா எந்தெந்த பதிகளில் சில நாள் தங்கினார் அவர் குறிப்பிடும் எடுத்துட்டு நாம வந்து அந்த மாதிரி தலையாத்திரை மேற்கொள்ளும் போது தங்கற இடத்தை அந்த இடத்துல வச்சுக்கணும் என்ன ஒரு நினைப்பவர் இங்கேதான் திருவண்ணாமலதான் சில நாள் திருவடி ஞான தம்பதிய ஒன்றோடு தங்கணும் அங்க போய் சினிமா பார்க்கப்படாது காஜிக்கு போய் கரும தொலை கரும தொலைவங்களும் இடம் அது மாதிரி நம்ம எங்கெங்க அந்த மாதிரி சில நாட்கள் இவரோ நாவுக்கசரோ சுந்தரரோ மற்ற பெருவரோ சில நாள் தங்கி இருந்த இடங்கள் எந்த இடம் அப்படியே அதை குறிச்சு வச்சிட்டம் எங்கயாவது பெரும்பாலும் எங்க போய் தங்கலாம் அந்த ஊர்ல தங்கும் போது ஏழாம் நூற்றாண்டு பெரியவங்க இருந்த இடம் ஏதோ நாம் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வாவது நமக்கு கிட்டும் என்று இப்படிப்பட்ட அந்த சில நாள் வைகை கமல் வேத கீத திருப்பதிகள் பிறமும் பணியும் வெறுப்புருவார் திருவண்ணாமலை விடுத்து புறப்படுகிறாராம் புறப்பட்டா மங்கை திருவருளால் வணங்கி போந்து பல திசையில் செங்கன் விடையார் பதிபலவும் பணிந்து இதான் இந்த பதி நிறைய குடிக்கிறார் கூடுமான வரைக்கும் அவர்கள் அந்த மாதிரி பதிகள் எவையாக இருக்கலாம் என்று குறித்திருக்கிறார் கூடுமானவரை கொடுத்திருக்கீனா அப்படி இடைப்பட்ட பதிகள் பலவும் பணிந்து புகழிச் செம்மலார் துங்க வரைகள் கான் பலவும் கடந்து இடையில காடுகள் இதெல்லாம் கடந்து தொண்டை திருநாட்டில் தங்கள் முடியாது என்ன தவரும் திருவோத்தூரை சேர்விட்டாட்டு தண்டை நாடு அங்க திருவோத்தூரை சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி என்ன தேவர் முனிவர்க்கு ஓத்து அளித்தார் திருவோத்தூரில் பாருங்க திருவோத்தூருக்கு ஏன் பேர் வந்து முனிவருக்கு ஓத்து அளித்த தொல்லாப்பிய உயர்ந்தோர்க்குரிய ஓத்தினான உயர்ந்தோருக்குரிய ஓத்தினான தொல்லாப்பி படிச்சிருந்தா ஓத்துங்கிறது வேதம் தானா தெரியும் ஒண்ணு சொல்ல எனவே அப்போ வேத முனிவர்களுக்கெல்லாம் இறைவன் அந்த வேதங்களை சொன்னதுனாலதான் அருமையான தமிழ் தமிழ் அந்த பண்டைய கையாளாமீனாலே என்ன பதியின்னு தான் இருக்குது எங்க பார்த்தாலும் பதியின்னு இருக்கு அதை தலம்னு வச்சு விட்டோம் அவங்க எல்லாம் பதிக்கு சென்றார் சென்றார் புறப்பட்டார் என்றுதான் இருக்குது யாத்திரையின்னு பேர் வச்சோம் எனவே தலை யாத்திரை தாய்மான மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினரு போர் வாய்த்த சொல்ல சர்க்கரு வாய்க்கும் பராபரமே தலம்னு குறிஞ்சு சொல்லுவோம் என்ன பதினஞ்சாம் நூற்றாண்டி அருணாதர் இவரெல்லாம் தாய்மானார் அதனால வட சொற்கள் நிரம்ப வட சொற்கு தல யாத்திரை ரெண்டு வட தான் அதனால செலவு நயப்பு என்று சொன்னால் அருமையானது பதிச்செலவு சொல்லும் போது தமிழ் அதனால அந்த ஓர்த்தூர் சென்றடைந்தார் அங்கே தாவில் தன்பை தமிழ் விறகர் தாம் அங்கனைய களி சிறந்து மேபம் கதலி தோரணங்கள் விளக்கு நிறைத்து நிறைகுடமும் பூவும் பொறியும் சொன்னமும் முன்கொண்டு போற்றி எதிர்கொண்டார் பாருங்க இது சில பதிகளில் தான் அந்த மாதிரி கிடைக்குது அங்க இருக்கிற அன்பர்கள் வந்து வழிபட்டதாக வரவேற்றதாக அதெல்லாம் கூட குறிக்கணும் அப்ப என்ன அங்க வந்து சமய உணர்வுடைய உலகம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்காங்கன்னு தெரியும் இப்ப எத்தனையோ பதிகள் போறாங்க அதுல எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி பூ தோரணங்கள் எல்லாம் வைத்து வடிவேற்ற சில பதிகள் தான் குறிக்கப்படுது அந்த பதிகள் மட்டும் குறித்தால் அப்ப அங்க இருந்தவர்கள் தெரிந்ததுனால் நாமளும் திருவந்தெல்லாம் ஓதிய அந்த அமைப்புடர்களா இருந்திருக்காங்க அல்லவா வர்றாருன்னு எதிர்கேற்க அப்படி அந்த மாண்பு தெரிந்தவர்கள் சிவனுடையாருடைய அமைப்பு தெரிந்தவர்கள் அங்க இருந்திருக்காங்க அதனால் வழிபட்டாராம் சன்பை வேந்தர் தந்தரலட்சுமி இழிந்தருடி நண்பின் மிக்க சீரடியாறு சூட நம்பர் கோபுரம் சோழ்ங்கும் பியன் பொற்பொரிசை வழங்கொண்டு பண்பு நீடி பணிந்தெழுந்து பரமர் கோயில் பாருங்க பியன் பொற்பொரிசை அதுக்கு மதில்லாம் இருந்தது அந்த திருவத்தூருக்கு அந்த மதிலெல்லாம் கடந்து உள்ளே சென்று போய் வணங்கினார்களாம் வணங்குறார்களாம் வணங்கும் போது வாரணத்தின் முறி போர்த்த மைந்தருமையாள் மணவாளர் ஆரணத்தின் உட்பொருளாயிருந்தார் தம்முன் அணிந்திரிஞ்சி நாரணர்க்கும் பெருமர்க்கும் நன்னற்கரிய கடல் போற்றும் காரணத்தின் வரும் இன்பக் கண்ணீர் கைதொழுதார் திருவத்தூர் திருக்கோயிலுக்கு சென்றவர் கண்கள் தாரை அந்த கண்ணீர் வர பெருமானை வணங்கினார் அங்கை அனலேற்றவர்க்கு அடியேன் பணிகள அப்படி போது தொழுது விழுந்து பனிந்தெழுந்து சொன் மாலைகளால் புதி செய்து முழுதுமானார் அருள் பெற்று போந்து சரிங்களா அந்த பெருமானை வணங்கிய நம்ம ஞானசம்பந்தர் அப்படியே வளங்கொண்டு வந்தாராம் வந்தவர் முதல்வர் தம்மை பொழுது தோறும் புக்கிரஞ்சி பொழுது தோறும்னு ஆறு காலமும் சென்று வணங்கி இருக்காங்க பொழுதுதோறும் சென்று வணங்கி புக்கிரஞ்சி போட்டு செய்தங்கு அமரர்வார் அமர்வார் முன் அழுது வணங்கி ஒரு தொண்டர் அமன திற தொண்ட அறிவிப்பார் அப்படி போய் உள்ளதுல அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அன்பர் வந்து தேம்பி தேம்பி அழுது திருநீரு உருது ராகமெல்லாம் அணிந்த அன்பர் என்ன சாமி சும்மா சொல்லுங்க என்ன ஏன்னு கேட்டார் தேம்பி அழுதவர் சொன்னாராம் ஆமா அங்க அனலேற்றவர்க்கு அடியேனாக்கும் பணிகளெல்லாம் பணிகளான பழக பனைகளானவாம் மங்குலுர நீண்டு ஆண் பனையாய் காயாவாய் கண்ட அமனர் இங்கு நீரிட்டாக்குவன காய்த்தற்க அடை உண்டோ என்று பொங்கு நகை செய்து இடித்துரைத்தால் அருள வேண்டும் என போல பெருமானே நான் அப்படியே கொஞ்சம் பணமரம் வளர்த்தேன் பலத்தாலும் நீர் எல்லாம் எனக்கு பெருமானுக்கெல்லாம் தருவதற்கு நிவேதித்து கொடுக்கணும் தான் வளர்த்தேன் பலத்தா ஒரு பனை கூட காய்க்கல காய்க்காமியினால் அதெல்லாம் என்ன பண்ண ஆண் பனை ஆமா ஈணுகின்ற தகவது தாய் ஈணாத தகவல் நமக்கு ஆண்களுக்கு உண்டு எனவே ஈனவில் ஆண் பனை அல்லவா இப்படி ஆண் பனை சரி நான் இதுக்கெல்லாம் உழைத்தது அரியம்தான் சரி ஏதோ திருவள்ளுவன் நினைச்சேன் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற நாலு சம கூடிய என்னையா எவ்வளவு ஆயிச்சந்தேரம் பணம் வரோம் எவ்வளவு நொங்கு வித்தீர் அப்படின்னு கேக்குறேன் ஏனா கிண்டலுக்கு இப்படி எல்லாம் பழிக்கிறாங்க சுவாமி என்று ராவணன் போகும்போது இலங்கையில் இருப்பங்கள்லாம் ஏ என்னடா பெரிய வீர வேற என்ன இன்னைக்கு முத நாள் போய் ராவணத்துல தோத்து வந்திருக்கா அப்படி இருக்க மூஞ்சி முறையும் சரியில்லையே அப்படின்னா மற்றவங்கலாம் நகை செய்வதற்கு கூட வருத்தப்பள்ளையா யானையின் அகுவன்றே நானத்தால் சாம்புகின்றான் ஒரு பெண்ணை அவன் மனைவியை கொண்டு வந்து நான் தான் ராமனோட லட்சம் உயர்வா அப்படியா இப்படியாக இன்னைக்கு அதே ராம கிட்ட முதனாளே என்ன சிரிப்பனவாட்ட முதனாளே தெரிஞ்சுதானே தால் சாம்புண்டான் மற்றவங்கலாம் சிரிக்கிற பத்தி கூட கவலை இல்ல இப்ப சிரிப்பாளேங்கிற கவலை இல்லை அது இந்த பனைமரம் வச்சு காய்க்காது மற்ற மாதிரி நான் தன்னை போன்ற சிவன் கூட என்ன என்ன பல்க்கல போங்க சாம்புகின்றான் ஊர்ல இருக்கிற நாலு பேர் படிச்சா கூட பரவாயில்ல நமக்கு எதிர்கட்சி காரனா இருந்து என்னைய அவங்க சமயம் என்னைய அவங்க திருநீர் என்னைய அவங்க உருதாகும் என்னைய வச்சு வாழ்ந்துட்டீங்கன்னு கேக்கும் போது நமக்கு என்ன இருக்கு அதனால சமணர்கள் நவ்வரென்றே ஞானத்தால் சாம்பினார் யார்கான சம்பந்த உடனே ஞானசம்பந்த பார்த்தான் பரமனார்தம் திருத்தொண்டர் பண்பு நோக்கிப் பறிவெய்தி பிறவு காதலுடன் விரைந்து விமலர் கோயில் புக்கருடி அறவும்மதியும் பைதீர அணிந்தார்தம்மை அடிவணங்கி இரவு இரவு போற்றி திருப்பதியும் இசையில் பெருகை எடுத்தருடி வெறும்பு மேன்மை திருக்கடக்காப்பதனில் விமலர் அருளாலே குறும்பை ஆண்பனை ஈனும் எனும் வாய்மைதலால் நெருங்கும் ஏற்று பனை எல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணை ஆகியிட கண்டோரெல்லாம் அச்சைத்தார் இந்த பதியத்து எப்படி இருக்கிறார் முதல்வரி என்னையா பூத்தேருந்தாயன அல்லவா பூத்தேருந்தாயன கொண்ட நின் பொன்னடி ல்லை உ பாட்டு தொடக்கத்தை எது குறும்பை நிலவு கொண்டை அடிகளை என்று சொல்ற அந்த பாடத்தை முகக்கிறார் மூவர் தமிழை முகந்து நிற்கும் தொடக்கத்தை மட்டும் எடுப்பதில்லை அப்ப இந்த பதிவு எங்க எடுக்கிறார் எத்தனாவது பாட்டு கடைசி திருக்கடைக்கா குறும்பையான்பனை அதை போய் மோக்கிறார் மூவர் தமிழை என் இவ்வாறு முதலா அறிவா நிறையா அதுக்கு என்ன விளக்கம் தருகிறார் அதுவே ஒரு பெரிய உரையாசிரியரும் ஆவர் நூலாசிரியர் மட்டுமின்றி ஒரு உரையாசிரியரும் ஆவர் ஏன் வாழ்கந்தனர் வானவரான பதியம் பன்னெண்டு பாட்டுக்கும் 23 மூணு பாட்டுல ஒரு எடுக்கும் போது தோருடைய செவி என்ன எடுக்கிறார் அதுக்கு விலக குறும்பையான்பனை அந்த அந்த பாட்டு எடுத்துக்கரை காப்பல் இருக்கிற பாடல எடுத்து குறும்பையாண் பனை எனும் வாய்மை கொலகுதலால் பாருங்க அவர் அந்த அந்த திருக்கரை காப்பல் வைத்து பாடுகிறார் ஆனா இங்க ஆண் பனை பெண்பனை ஆனதுன்னா எப்படி சார் ஆட்சி ஆட்சி இந்த பதிய திருக்கடை காப்பல் இப்படி பண்ணதுனாலதான் இப்படி வாய்னால சொன்னா வந்து அது செயல்ல வந்துடுமா திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இது ஒருத்தர் ஒருத்தர் விஞ்சவங்க விஞ்ச நீ சொன்னால நிறைமொழி மாந்தர் நிறைமொழின் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது பலிக்கும் அதான் நிறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அவங்க பேசின சொல்லே காட்டிவிடும் அவர் நிறைமொழி மாந்தர் அதனால குறும்பை அந்த சொல் சொன்னா தூங்குதான் அந்த பதியத்தை அந்த பாடலை சொல்லி எனும் வாய் கொலவுதலால் அந்த பதிகத்தில் அந்த தொடர் இருப்பதனால நெருங்கும் ஏற்று பனை எல்லாம் நிறைந்த கொலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணையாகிட கண்டோரெல்லாம் அதிசயத்தார் அப்ப நிறைமடி மாந்தருடைய சொன்ன அது உடனே அது காட்டிவிடும் மறைமுடி காட்டிவிடும் அங்க பேந்தனும் வேந்தனும் இருந்த கோணம் நீங்காலும் கூண் நீங்கியது உடலாலும் கூண் நீங்கியது சிவஜிவ உடல் உணர்வு இரண்டாலும் கூண் நீங்க இப்படியாக என் மறைமுடி காட்டிவிடும் காட்டிவிடும் என்ன காட்டிவிடும் அந்த மறைமொழிங்கிறது நம்ம இதை பாரு பத்தி ஆண்மணியா இருந்தது பெண்மணி ஆச்சு பாரு என்ன காட்டுமா மறைமொழி அது வந்து மொழி தானே எப்படி காட்ட திருவள்ளுவர் மறைமொழி காட்டி விடும் பரிமேலன் என்ன பண்றது பரிமேல காட்டுதல் பயனான் உணர்த்துதல் காட்டுதல் நேரம் அங்க இருக்கிறது காட்டாது அந்த பயனை கொண்டு நமக்கு தெரிவிக்கும் பயனான் உணர்த்துதல் ஒரு சொல்லுது ஒரு எழுதுல நீ எழுத நிறைவழி மழை மரபி காட்டி விடுதலை காட்டுதல் பயனான் உணர்த்துதல் ஆமா இந்த நடைமுறையினாலே நிகழ்முறையினாலே காட்டுவோம் பயந்தே விடும் மொழி எங்க இருக்குது நிறை மொழிங்கிறது நிறைமொழின் பாய் நிறைஞ்ச மொழி அல்ல அவங்க அருளால் நீ வாழ்கின்றாலும் வாழ்ந்து விடுவான் அல்லது மறுதலையா சொன்னாலும் உடனே ஆயிடும் அவங்க சொன்ன சொல் நிறைவாயிடும் அதான் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தை மறைமுடி காட்டிடும் நிறை மொழி இதெல்லாம் அருளை கூடினும் வெகுண்டு கூடினும் அவ்வ பயன்களை பயந்தே விட முடியும் நடைமுறையில் தெரிவித்து விடும் காட்டுதல் முதல் சொன்னாங்க பரிமையல் உரை படிக்காதான் அறிவு கம்மியை தவிர பரிமையுக்கு என்ன போட்டு போயிருக்கு நீ படி பறியாம போய் வந்துருக்கு இல்ல எல்லா யூனிவர்சிட்டியும் விட்டுறானு என்ன ஒரே வேணான் தெரியல நேரமும் இல்ல செமஸ்டர் வந்த பிறகு நேரமும் இல்ல சொல்லவும் தெரியல பையனும் படிக்க மாட்டான் தூக்கி கட்டி மூட்டைங்களா கவனியில் ஏற்றிடுமையில வழியில போறதுல ஒரே அப்புறம் சரி இந்த நிறைமொழி மாந்தர் மாதிரி இத்தனை பேர் பின்னாலிருக்காங்க இருபதாம் நூற்றாண்டு காரம் எழுதிருக்கான யாராவது இந்த நிறைமொழிக்கோ அல்லது காட்டி ஓடுக எழுதிருக்கான ஒண்ணு எழுதிருந்தால் எங்க பரிமையில காப்பிடிச்சான்னு சொல்மனுவேன் அருமையான பகுதி அதனால சொல்றேன் வருஷத்துக்கு பாருங்க நிறைய மொழி அருளிகரில் பயந்தே விடுமுடியும் சொல்லுங்க அப்பதான்ஸ் வரும் அவ்வளவு லேச முருகாம் எனவே எந்த பாட்டிய எந்த பாட்டு படிச்சா பேச சீரின் மல்கு மண்ணும் தெருக்கடை காற்று சிவனாரொள் பெற்று பாறில் நீடும் ஆண்பனை முன் காய்த்து பழுக்கும் பண்பினால் நேரு பண்பை தம் கருத்து நேரே முடித்துக் கெடுத்தருளி பார்த்தீங்களா நேரே முடித்து அதான் பயனால் உணச்சினரா நேரே முடித்துக் கொடுத்தருளி ஆறு மூவை திருத்தொண்டர் போற்ற அங்கன் இனி அமர்ந்தார் அங்கே திருவத்தூர்ல சில நாள் இருந்தாராம் தென் நாட்டவன் செய்கி கண்டு திகைத்தவனர் அந்நாட்டதனை விட்டகழ்வார் சிலர் தம் கையில் குண்டியகள் என் நாளாவன அற்றவை என்று தகர்ப்பார் இறைவன் ஏறு உயர்த்த பொன்னார் அணி புதுசுடைய சமணனுடைய அமைப்பு பிறரை படிப்பதிலேயே தன்னுடைய வாழ்நாள் செலுத்தினாங்க தவிர தங்கருத்தை தான் நிறைவேற்றிக் கொள்ளவோ அல்லது தன்னுடைய அந்த உயிருடைய பயனை நிறைவேற்றிக்கொள்ளவோ செய்யல இப்படி எல்லாம் அவர் இருந்தார்கள் இல்ல பிள்ளையார்த்தம் திருவாக்கில் பிறந்தாளா பிறத்தலால் அத்தாலமும் முன்பு உள்ள பாசம் விட்டகல ஒழியா பிறவி தன்னை ஒழித்து கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவால் வள்ளலார் மற்ற அவர் அருளின் வாய்மை கூறின் வரம் பெண்ணாம் அந்த பரமரை என்ன இவர் பாடுனதிலிருந்து நல்ல புலவுலையா காட்சிகிட்டு ஒரு சில ஆண்டுகள் குழைத்தது அப்புறம் ஒரு காலத்துல சிவமே ஆகி பெருமானுடைய திருவடியைச் ஏன் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விறகமாகி பறவையாய் பாம்பாயி இப்படி எல்லா பிறப்பும் பிறந்த அந்த புல்லாயி பூடாய் புழுவாய் மரமும் கூட ஒரு உயிர் எந்த காரணத்திலேயோ என்ன ஜென்மத்திலேயோ எப்படியாச்சு மரமா ஆனால் இப்ப இவருடைய திருவாக்கு பெற்று அவர் வந்தவுடனே அந்த காலையில் பாசம் நீங்க அதுவும் முத்தி தெரியும் அப்ப ஒும் ஒரு கால இல்லையில இன்னதுதான் அடையும் இன்னதுதான் அடையாத நிலம் கொஞ்சம் ஏனி நீக்கம் சென்று சிவப்பேரும் பெறுவதற்குரிய தகுதி வாய்க்கும் போது ஒன்னே பெரும் இல்லையானா கொஞ்சம் காலம் தள்ளி ஆக நிச்சயம் பெறுதிப்பது அதனால் அந்த புல்லாகி இருந்த மரமும் மரமும் கூட அது சிவகதி பெற்றது அவர் செடி இது பண்ணுவா முள்ளி செடிக்கு முத்தி கொடுத்தார் இங்க இருக்கும் இல்ல யாருக்காவத்தர் முத்தி கொடுன்னு கேட்டாங்க அங்க எல்லாம் மனுஷன் எல்லாம் ஆறு அடி அஞ்சரை அடி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது லேண்ட் எல்லாம் தை இருந்ததெல்லாம் பார்த்தா தைய சூட்டோட இருக்க விஷயம் உள்ள இல்லை அப்புறம் ஒரு செடி இருந்தார் திருவள்ளுவர் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீடு இருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஆடார் இது இருந்தது ரொம்ப அருமையா எல்லாம் நீக்கம் சிவப்பேற்றுக்கு அப்படியே ஒளி பெற்று செல்வர் சிவபுரத்தில் உழார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பண்பு அப்ப முள்ளி எல்லாம் முத்தி கொடுத்து இதெல்லாம் தெரியுது எனவே இங்க படிச்சோம் எந்த பாட்டு ஐம்பத்தி மூணு சரி சார் வல்ல மற்றவர் அருளின் வாய்மை குபூரின் வரம்பெண்ணாம் எனவே ஞானசம்பந்தருடைய தெருவாக்குக்கு இருக்கிற பெருமை நம்ம என்னதுன்னு சொல்ல முடியாதுப்பா எனவே அதுவும் அவ்வாறு அழியது சரி அங்கனமனர் பெருமானி பணிந்து போந்தாடவினுடன் பொங்கு கங்கை முடிக்கணிந்தார் மகிடும் பதிகள் பல போற்றி அதைச் சேர்ந்திருக்கிற பல பதிகள் அவையெல்லாம் வணங்கி மங்கை பாகரமர்ந்தருனும் வயல் மாகரலை திருமாகரல் என்ற ஊருக்கு சென்று போய் கொங்கு மலர் நீர் குரங்கனில் முட்டத்தைச் சென்று குறுகினார் குரங்கணி முற்றம் அங்கு சென்றார் ஆதி முதல்வர் முட்டத்தை அணிந்து பணி தேத்தி திருத்தொண்டர் போற்ற நிகரில் சம்பையினில் வேதமோடு சைவ விளங்க வந்த கவுனியனார் மாதொர்பாக தாமன்னும் மதில் சூழ் காஞ்சி காஞ்சிபுரத்திற்கு வந்தாராம் அங்கெல்லாம் சென்று வழிபாடாற்றி வந்தவர் வந்தால் நீடு காஞ்சிவானரும் நிலவு மெய்மையன்பரும் மாடு தன்மை வல்லார் வந்த ஓகையால் கூடுக என்பவர் குழாவு நீ வீதி கோலினார் காடு கொண்ட போக வாடி காமர் தோரணங்களால் பாருங்க இசை இசை இப்ப முன்ன படித்த பாட்டுக்கும் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பாட்டு படிச்சதுக்கும் எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தி படிக்கிறதுக்கும் வேற்றுமை இருக்கு அதனாலதான் அந்த காலத்து பதிப்புகள்ல வேறுனு போட்டிருவோம் வேறு ஏ நீ படிக்கிற ஓசை வேறாகும் அப்பெல்லாம் பாட்ட ஓசையோட படிச்சதாக கேள்வி பாட்ட ஓசையோட படிச்சதாக கேள்வி இப்ப பாட்டு ஒண்ணுதான் ஒரே ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணா பாருங்க இது நீரு காஞ்சிவானரும் நிலவு மெய்மை மாடு சன்பை வல்லலா வந்த ஓகையார் கூடுகின்றேர் கோலா வீதி கோலினார் காடு கொண்டோரணங்களால் இதற்கு முன்ன பாட்டை படித்து முடியுமா ஆதி முதல்வர் குரங்களில் முட்ட ஜென்மத்தில் இசை வேறு என்று ஒரு அருமையா போட்டது முன்னால் இருந்தவன முட்டால் இப்ப இருக்குமே நினைக்கிறதே முட்டால் தான் எதுக்கு வேறுனு போட்டாங்க அதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டா போடுவீங்க மட்டு என்ன தண்ட பதிப்பா போயிட்டு வருவாங்களா ஜிம் நாங்கள் ஆராய்ச்சி தருவத்தில் முதல் நூலே சங்க இலக்கியங்களில் சமய நோக்கம் அதுவே திருவாடு சொல்லிட்டு அதிகமா இல்ல திருவாரூர்ல பிறேன் சரியாட்டு பத்து ஏ மயிலாடுதுறை டு திருவாரூர போவோம் ஒண்ணு உள்ள போக வெளியில போயிடும் பத்து ஏ ஒன்னு தான் போவோம் எங்க திருவாரூரைக்குள்ள அதுல ஏறி உட்காந்து போயிட்டோம்னா அருமையா அந்த அந்த நூல் ரெண்டு மூணு நூல் அங்கதான் பதிச்சு விட்டோம் கூட நம்ம இவர் பதிப்பு என்னையா உங்களுக்கு கொடுத்தது அகத்தி அகத்திய தேவாரத்திற்கு ஒண்ணு போட்டுது மஞ்ச கொள்ள வேணும்னு சொன்னாங்க தெருவாடத்தில் அழகா இருக்கு ஆட்களையும் அந்த பதிப்பு சரியாவும் போட்டிருந்தா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது மாதிரி இருக்கிற பழைய புத்தகம் போட்டா என்ன வேணாம் எடுத்து முருகா எனவே அங்க பாருங்க இப்ப ஆமா காஞ்சிபுரம் செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த அன்பர்களுக்கு எல்லாம் காதல் விழுந்துதான் ஞானசம்பந்த அப்படியா ஞானசம்பந்தரா என்றாரலாம் பார்த்தா சொன்ன இருக்கிற அத்தனை தெருவில் இருக்கிறவங்களும் எல்லாரும் என்ன செய்தார்கள் குளவு வீதி குலாவு வீதி கோழியினார் காடு கொண்ட புகம்பாழை காமர் தோரணங்களால் பார்த்தாங்க அவங்க நான் வந்து வாழமரம் கொண்டாந்துருப்பா நீ வந்து இது கொண்டாந்துருப்பா நீ வந்து தோரணம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் மாற்றி வைத்துக் கொண்டு கொடி நிறைத்த வீதியில் கோல வேத்புறம் கரிகோள் மாலை மடிவில் பொன் விளக்கடுத்து மாதர் மைந்தர் மல்குவார் படி விளக்கு மண் வரும் பரந்த பண்பில் இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க நம்ம இருக்கிற ஒண்ணுமே செய்யாதாலும் இத போய் கண்ண காணாலே பாத்துட்டு வரலான்னு வந்தான கோல மாதர் ஆடலும் குலாபு தொண்டற்பாடலும் போட்டு கோலம் போட்டு அருமையா அவங்க எல்லாம் அந்த காலத்துல பாடுவாங்க அதனாலதான் பெண்கள் விளையாட்டா திருவாசகத்துல ஒன்பது விளையாட்டு இருக்கு ஒன்பது விளையாட்டு இருக்கு அதனால பெண்கள் விளையாடும் போது எல்லாம் அருமையா பாடிக்கொண்டுதான் விளையாடினாங்க ஆண்கள் அந்த மாதிரி பாடிக்கொண்டு விளையாண்டதா அகராதீனியும் இல்லை ஏன் இவன் விளையாட்டுலாம் கொஞ்சம் குஸ்தியா இருக்கும் அவங்க விளையாட்டுலாம் அமைதியான விளையாட்டு அதனால அவங்க அருமையா பாடும்போது ஆனா அவங்களும் குதிச்சு குதிச்சு பாடுவாங்க உந்தியாருலாம் ஏன் இந்த உந்தியாருலாம் இளமே காலத்துல ஆனாங்கன்னா அவங்க நோய் பிளட் பிரஷர் வரவே வராது ஏன் நல்ல எக்ஸை அதனால பாடிக்கும் போது இந்த தெனம் ஆடாம கொட்டாமோ இந்த இது ஒண்ணு இருக்கு பொற்சுண்ணம் இடித்தல் அது எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒன்னு போட்டு விடு வாங்க அப்பதான் வந்து ஒரு அருமையான ஒரு அருமை வைத்திருந்த மணிவாசர் பல்வேறு செயல் செஞ்சிருக்காரு இந்த விளையாடும் போது ஒரு புனை பெயர் வைத்துக் கொள்வாங்க நாம கூட இந்த காங்கிரஸ் ஆட்சி போய் உடனே டிஎம்கே ஆட்சி வந்த உடனே அட ஒரு கால இல்லையில உயர்நிலை பள்ளி எல்லாம் தமிழ் தமிழ் தமிழ் தமிழையாதான் முதல் மாஸ்டர்லாம் கண்டிப்பாக வச்சாங்க ஏன் கபிலர் நல்ல பெரிய சான்றோர் சங்கல காலத்துல பர்னர் சான்றோர் அப்படி தங்களுடைய அந்த விளையாட்டுல பேட்மிண்டன மற்ற விளையாட்டுல விளையாடு கைப்பந்து கூப்பந்து எல்லாம் விளையாடுகின்ற பொழுது வச்சுக்கிட்டாங்கன்னா கவிழர் அந்த என்ன கவிலர் விளையாடும் போது போது அங்க பாக்காருங்க எங்க போடுங்க பாப்போம் அப்படின்னா அதுல அந்த கொட்டுதல் என்று உலக்கை என்னது என்ன மாமேறு உலக்கை வயலாகுங்கறீங்களா இந்த மகாமேரு மலையே உலக்கையா வச்சு போடுங்கடி அப்படின்னு எப்படி இருக்கும் பையகம் எல்லாம் உரள இந்த உலகமே எல்லாம் உரல் இருக்கிற ரெமிடி மேலையடுத்து அப்படியே போனாரு போனா அந்தம்மா ரெண்டு கைலையும் கொடுக்கல அப்படி எழுச்சாரு ஆடிச்சு நினைச்சது போடுங்க சொல்றேன் பையகம் எல்லாம் அந்த பாட்டு படிக்கும் போது நீங்க தொண்ணூத்தி ஒரு வயசு இருக்கவன் கூட படின்னு சொன்னா எதிர்த்து உட்கார்ந்துட்டு ஏன்னா அந்த பாட்டு பொருள் அப்படிலாம் வச்சு சித்தியோடு உந்தி பெற அவ்வளவு வன்மை வேண்டியது இல்லைங்களா அது வாய்நாள் அப்படி சொல்லிட்டே போறது ஆனாலும் அதுல ரொம்ப குத்தியா இருக்குங்களா வளைந்தது வில் விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பெற எங்க பெருமான் அப்படியே வில்லு அப்படியே பழச்சாரு குப்புன்னு சத்தம் கேட்டுது டே எரிங்கே வில்லே விளைந்தது பூசல் உழைந்துடன் முப்பூரம் உந்திபரு நூறு வந்தா கொஞ்சம் ரெண்டு பேர் பாடுவா ஒருத்தி கொஞ்சம் பின்னால வருவா ஏடி மூணுமா எரிஞ்சு போய்க்குமா இப்பதான் வருவாய் அல்லதான் ஒருங்குடன் பெந்தவாருந்தி மூணும் இதெல்லாம் பாடும்போது பிளட் ப்ரஷர் படிச்சு ஒரு பத்து நாள் ஜூடத்துல கிடந்தவங்க கூட இதை படிக்க ஆரம்பிச்சுட்டான் விட்டார் உலகம் என்று குந்தி அது இது சைவ சித்தாந்தம் அதுங்களா இலக்கியத்தையும் அப்படி கைகட்டிச்சிருந்தாங்க சைவ சித்தாந்தம் ஒண்ணு யாரோ ஒருத்தர் சொல்ல மூலையில உட்காந்துகிட்டு ஆனா அப்படி ஆன்னு கொட்டாய விடலாம் இல்லன்னா தூங்கி விடலாம் அதான் சைவ சித்தாந்தம் நினைக்கிறேன் என்றால் எங்க கிடுகிற கித ஆன எட்டுா தொண்டேந்தார் விட்டார் உலகம் எட்டு கொண்டாடு யாருனாரு என்ப என் திருவள்ளுவர் என் குணத்தான் தாலை வணங்கா தலை அது அங்கே இருந்தவர் எட்டு கொண்டான்னு சொன்ன என்ன எட்டு கொண்டாடி என் குணத்தான் தாளை வணங்காக்கலை இந்த எட்டு கொண்டார்தான் தொட்டுக் கொண்டே நின்றார் கையினால மனதினால நாயகன் சேவடி தைவர் சிந்தையும் நீங்க உங்க உரையே தேவையில்லைன்னு இவருக்கு அவர் அவருக்கு இவர் அந்த உரையை போட்டால போ தொட்டுக்கொள் ஐயா ஆண்டவன் எப்படியா தொட்டு கொள்றது அவருக்கு தெரியுமா கை நால தொட முடியுமாருக்கல நாயகன் சேவடி தைவரு தொட்டுக்கொள்றதுன்னா கைனால தொட முடியாது மனத்தால் நினைவது அப்படியே தைவது தைவரு தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் உந்திபரு அங்க மனசு வச்சவங்க இந்த உலகத்தை பத்தி ஒல விட மாட்டாங்க அப்படிங்களா நாம் யாருக்கும் குடியல்லோம் அவர் அருகே இருக்கு ஏன் அரசோ திருக்கட ஊராள் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் பயம் போடா எமனை கண்டா எங்க சைல் தான் படிச்சவனுக்கு திருக்கட ஊர் தானே அல்ல அவன் வந்தானா திருக்கட ஊர்னு சொன்னிங்க ஓட்டவும் ஓடுவான் உங்களுக்கு பயம் நாம எஞ்சோம் எங்களுக்கு தெரியும் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர் உள்ளத்தில் ஒன்னும் பொய்மையிலே அங்கே இருக்கும் திருவள்ளுவர் உள்ளத்தால் பொய்யாது ஒழிகன் உலகத்தால் உள்ள வருகிறேன் வணக்கம் திருவள்ளூர் அப்பப்ப வருவாரு அப்படி சொல்லிவிட்டு அதனால நடனால் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்ல விட்டார் என்று உந்திபரு பின் அவங்களுக்கு எங்க தான் தங்குவாருனா எங்க வீடே வீடாம் என்று உந்திப்பர் அது எந்த வீடு சார் அஞ்சு மா எடுக்குமாடி ஆறு ஒரே நம்ம சொல்லப்படாது திருவாசகத்துக்கு மணிவாசகம் இது வேற மற்ற நாயன்மார்கள் மற்ற நாயன் இவர்கள் இவர்களுக்கு மெய்கண்டா மெய்கண்டாருக்கு உமாவிஜிவம் இப்படி சொல்லுங்க நமக்கு என்ன தெரியும் இப்படி இருக்க ஒரே இருக்க இலக்கியத்திற்கு இலக்கியமே உரையாக இருக்குது அதனால நல்ல வேலை சொன்னீங்க அந்த பெண்பாளர் என்ன செய்யலாம் விளையாடுகிறார்களாம் யாரே வேத கீதம் இவர் வருகிறார் என்று சொன்னசம்பந்தர் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கோதை மாதர் ஆடலும் கூலாவு தொண்டர் பாடலும் தொண்டர்கள் எல்லாம் அருமையா திருமுறைகள் வேத கீதநாதமும் அவங்க நீங்கள சிவாச்சாரியார்கள் அப்படி வந்தாங்களாம் மிக்க விம்மவி காதல் நீடு கஞ்சிவானர் கம்பலை தேடுந்து போய் முதஈற்புறம் சேரம்பு சென்று முன் அணிந்து முன் வணிங்கினார் இது வந்து எங்கன்னா அப்படியே மதில் தாண்டி கேட்குதான் ஞானசம்பதி வந்துகிட்டு இருக்கார் வந்து கொண்டிருப்பது இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இப்படி எல்லாம் நடந்தான் வந்த உடனே சம்பையாலும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடிய முன்பு இடிந்து முன்பு இடிந்து இரஞ்சி பான்மை கண்டு என்பருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலித்தொல் மண் பறக்கழுந்து அத கூட சொல்லிருக்கிறோம் நம்முடைய பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள் பெரிய புராணம் வரலாற்றுக்கு வரலாறு மட்டுமல்ல பல பண்களோடு கூட பாடலாம் அது மா எத்தனை தோளுடைய செவியன் என்னது இந்த தோளுடைய செவியின் நட்டப்பாடை மட்டுமல்ல இந்த தோளுடைய செவியன் எடுத்து பாடுறார் பாருங்க நம்முடைய அதுல ஒரு நாலு பாட்டு நட்டப்பாடையில் பாடலாம் இப்படி ஏறத்தாழ வந்து ஒரு நூறு பதிகம் தேரும் அப்ப பெரியபுராணம் வந்து இலக்கியத்திற்கு இலக்கியம் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் தமிழ் போல தமிழுக்கு இன்னிசை தமிழும் ஆகும் உண்மையிலே எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு இலக்கியம் இல்லவே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதாடுவோம் வாயா என்னைக்கு வர நானும் வரவா ஆமா பெரிய புராணத்தில் பன்சுமந்த பாடல்கள் இது நமக்கு நாம துவக்க முடியாது ஏன்னு கேளுங்க இதுக்கு இவங்க வேணும் அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வேணும் ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் பண்ணி தமிழோடு இசை பாடல் மறந்தாதான் இருக்கலாம் இல்ல நம்ம நட்ட பாடன்னு தெரியாதுல்ல அது மாதிரி பல பகுதி பாடல் இருக்கு எனவே பெரிய புராணத்தில் நீங்க நல்ல அருமையா ஒருத்தர் வச்சு பெரிய புராணத்தில் நட்ட பாடைப்பன் பாடலாம் பெரிய புராணத்தில் பேந்தை காந்தாரம் பாடலாம் கடைசியில் அது வரலாற்று வரலாறு பேர்ந்தக்காண்டியிருக்கு ஒரு இலக்கியம் இல்லை இல்லை இல்லைதான் என்ன பண்ற நம்ம திருடமருக்கானேசத்தை நான் செஞ்சு கொடுக்கறயா இருக்க அது மாதிரி பாடல தொகுத்து நம்ம இதுலயே பதிப்பிலே தர்மயாஜீன பதிப்பிலே ஏற்றி பாக்குறேன் ஆமா இந்த மீதெல்லாம் எங்க யார் தோத்து செய்ய போறான் பெரிய புராணத்தில் பன் சுபந்த பாடல்கள் இருக்கு நாலாயிரம் ஒரு நூறு நூத்தி பாட்டு பாட பாடுறோம் ராகத்துல நாலு வகை இருக்குமா கட்டளை முதல் கட்டளையாக இருக்கிற நட்டப்பாட செல்லது இருக்கு மூணாம் கட்டளையா இருக்கிறது செல்லது சாமி உங்க திருவடிக்கு வணக்கம் அப்படியே தோத்து கொடுத்துருங்க நட்டப்பாடையிலும் கூட முதல் கட்டளில் அமைந்த நட்ட பாடை மூன்றாம் கட்டலில் அமைந்த நட்ட பாடை அப்ப நட்ட பாடல இரு திறன் நான்கு இருக்கான் அதுல எத்தனை திறன் நம்முடைய பெரியவரான பாடலாம் வந்துருக்கு தோத்துடுங்க நல்லது எனவே இப்ப எந்த பாட்டுங்க என்ன சந்தையாலும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடி யான முன்பு பான்மை கண்டு என் மிக்க தொண்டர் அஞ்சலித்தெடுத்த சொல் மண்பறக்கெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர் காஞ்சி மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் வந்தவன வணங்கி வணங்கி வணங்கி எல்லா வரலாம் தன் பாயினால் வந்ததெல்லாம் போட்டாங்களாம் சரிங்களா வேதனரி தலைத்துவங்க வள்ளலேயே போற்றி விசைவ துறைவிலங்க வந்த வள்ளலேயே போற்றி ஞானசம்பந்தர் திருவடிகள் வாழ்க இப்படி எல்லாம் சொன்னாங்களாம் பார்த்தது எல்லா நேர வான வரைக்கு சென்றது அந்த அளவுக்கு ஆர்கொலி எடுத்ததான் தம்முடன் புகுந்திட புறத்துலோர் காணும் ஆசையில் குவித்த கை நேரம் எடுத்தனர் அப்படியே அந்த ஞானசமுதர் வந்து கொண்டே இருக்க உம் இவரெல்லாம் அருகில் வரும்போது கையையும் குவித்து சிறங்குவிவார் ஓங் நிறைய கூட்டம் கம்மியா இருந்தா சிறம் குவிக்கலாம் கூட்டம் இப்படிதான் இருக்கலாம் கரண் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெள்ள இப்படி எல்லாம் வணங்கினாரெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானி உம் பிய நெடும் தெரிவினோடு மிக்க தொண்டர் கயல் நெடுங்கண் மாதரும் காதல் நீடு மாந்தரும் புயல் போடிந்த தாமன புவினோடு பொற்கண் பொற்சுண்ணம் எழுமாறு வாழ்த்து எடுத்து இருமருங்கும் வீசினார் பொருள் ஆகி அந்த பொடிங்க நல்ல நறுமணம் இருக்கும் பொண்ணால் தெளிக்கிறீங்களோ அது போல அந்த பொற்னத்தை தெளிக்கிறதா இதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னும் சில்லறை எக்கச்சக்கம் இருக்கணும் தெளிச்சுட்டு என்ன வர முடியுமா நாவுக்கிறத என்ன பண்ணுவாரு அங்க இருந்து ஒரே இது ஒரு இது எடுத்துட்டு வாடா கூட்டி சொல்ல அந்த குப்பையும் என்ன பண்ணுவான்னு மங்கு மங்குற யாரும் எடுக்க மாட்டாங்க பொற்சுண்ணத்தை எடுத்துனாராம் பொச்சுண்ணம் ஆடாமூ இங்கே மணிவாசகர் நீச்சுண்ணம் இடித்து நானே பொச்சுண்ணம் இடித்து நானி அப்படியே பேசும் போது எங்க பாக்குற இங்க பாரு உலகே போடு திருபாசி எங்க இந்த பஞ்ச புராணம் வரும்போது மூவர் தேவாரமும் நிறைய பாடிடுவோம் அப்புறம் போச்சுன்னா வந்து எல்லாம் அது வரைக்கும் வந்து பாச பார்சல் நல்ல பாசஞ்சர் அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்பிரஸ் நேர திருவாரத்துல ஒண்ணு திருக்கோவையாறு கூட வராது சரிங்களா திருவிசிப்பா ஒன்னு திருப்பள்ளான்னு ஒண்ணு பெரியபுரான் ஒண்ணு அல்ல மசன மிக ஏற்றி மரவாதி மனது துயர் ஆற்றில் உடலா ஆதி இசைபியல் சடாச்சாரம் இது பாடும் போது எல்லாமே எழுதிச்சிடுவான் ஏன் வந்துட்டு முடிச்சிட்டு போறாங்கன்னு அர்த்தம் எனவே முடிவுக்கா போச்சு தவிர இதெல்லாம் தனித்தனியா இருந்து மற்றதற்கு போல இதற்கும் அது லெவலில் கொடுத்து வர்றது இல்லை அதெல்லாம் என்னைக்கு வரும் என்னைக்கு வரும் கேட்டதாக நாம் இல்லவே இல்லை பாலினை தூட்டு வந்ததுனாலே பெரிய பிராணம் முடிய போறப்பா பஞ்சபிராணம் மன்னர் கோயில் மன்னினார் திருமகள் வழிபாடு செய்த இடம் அது எது கம்பவானர் கம்பவானர் கோயில் வாயில் கண்டுகை குவித்தெடுத்து உம்பர் ஒங்கு கோபுரத்தின் முன்னிறஞ்சி உள்ளணிந்து அம்பன் மாளிகை புறத்தின் அன்பரோடு சூட வந்து இம்பர் ஞாலம் வந்த பிள்ளை யார் இறைஞ்சுவார் செம்பன் மலை கோடி தழுவ போச்சு கொஞ்சம் கொஞ்சம் சரியாவல்ல எனவே இது அந்த இசை கொஞ்சம் மாறுது முடிஞ்சிடணும் அதான் நான் சொல்றேன் நம்ம ராமச்சந்திர போதோட சில பாட்டியா கொஞ்சம் கூட பாடலாம் அரியன் வேண்டுகோள் அது அல்ல எல்வா அந்த பண்ண அமைந்திருக்கணும் நம்ம வற்புறுத்தி வந்து அந்த பண்ண திணிக்க கூடாது அது பொருள் விளங்குறதுக்காக என்ன பண்றது பொருள் விளங்குறதுக்கு என்ன பண்ணா தோடு உடைய செவியன் விடை ஏரி ஓ தூ வெண் மதி சூடி காடு உடைய சுடலை பொடி பூசிவ அதனாலதான் அது பிரிக்கப்படாதுங்கிறது அதனால என்ன பண்ணுங்க ஒரு பாட்டும் பிரிக்காம போட்டா புக் இப்ப மற்ற என்ன சார் பெரிய புராணம் வந்த மாதிரி என்ன இருநூத்தி ஐம்பது ரூபாயா வில எல்லாம் குறைச்சு குடுக்கணும் சார் அதான் நீங்க அட்வைஸ் வேற மற்றதுக்கெல்லாம் நேற்று வாங்கின துணி எல்லாம் முப்பது ரூபாய் கால அப்படிதான் வாங்கிட்டு போடுவாங்க இந்த புசுதல் வேலை மட்டும் போட்டா மட்டும் ரொம்ப குறைச்சு கொடுக்கணும் சார் எங்களை அட்வைஸ் வேற